அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் எல்லோரையும் ஒன்றாக கருதாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அரசன் தலைவன் கருதுவானே ஆனால் அந்த சிறப்பு தன்மையை கருதி பலர் அவனை விடாது போற்றி வாழ்வார்கள் இதுதான் பொருள் இதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாம் உலகத்தில் மக்களை வெளிப்படையாக சமமாக பார்த்தா கூட எண்ணத்திலே அவரவர்களுக்குரிய தகுதியை உணர்ந்து அரசன் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் சாஸ்திரத்தில் கூட சொல்லியிருக்கு சமாசமாபியாம் விஷமே பூஜா தஹா அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அவரவர்களை நடத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எல்லோரிடத்திலும் மனிதநேயம் இருக்க வேண்டும் ஆன்மநேயம் இருக்க வேண்டும் இறைநேயம் கூட இருக்கலாம் ஆனால் டிரான்சாக்ஷன் விவகாரம்னு வர்றபோது அந்தந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யலேன்னு சொன்னால் சமூகத்தில் நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்படும் இதனால் கர்வமோ பொறாமையோ யாரும் அடையக்கூடாது அவரவர்களுடைய தன்மை அவரவர்கள் உணர்ந்து கொள்ளவும் வேண்டும் இப்படி நடந்துகின்றாதான் எல்லா தகுதியினரும் அரசனோட அன்பு கொண்டு கூட இருப்பார்கள் வரிசையாக நோக்கிறது அப்படின்னு சொன்னால் நெருங்கின தொடர்பு அறிவு தகுதி பிரியாத ஒரு நட்பு இந்த காரணமாக எல்லாரையும் வரிசைப்படுத்தி அவரவர்களுக்கேற்ப உதவி மரியாதை செய்ய வேண்டும் இது அரசனுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நடைமுறை நீதியை உபதேசம் செய்திருக்கிறார் திருவள்ளுவர் இங்கே ஐந்து ஆறு ஏழு எட்டு குரட்பாக்கள் எல்லாம் சுற்றத்தார தக்க வைத்து கொள்ளக்கூடிய வழிமுறையை நமக்கு உணர்த்தி இருக்கின்றன புறணான் ஒரு பாடல் 121 இருபத்தி ஒன்று என்ன சொல்லுகிறதுன்னு பார்க்கலாம் அதை மேற்கோளாக நாம் இங்கே பார்க்குறோம் ஒரு திசை ஒருவனை உள்ளி நாற்றிசை பலரும் வறுவர் பரிசில் மாக்கள் வரிசை அறிதலோ அரிதே பெரிதும் ஈதல் எளிதே மாவன் தோன்றல் அது நன்கரிந்தனின் பொதுநோக்கொழிமதி புலவர்மாட்டே கபிலர் மலையமான் திருமுடிக்காரி என்ற அரசனிடம் பாடியது இந்த பாடல் இதனுடைய பொருள் கொடை வழங்கும் குடிப்பிறப்பே ஒரு திசையில் புகழ் பெற்று விளங்கும் ஒருவனிடம் பரிசில் பெற பல திசைகளிலிருந்தும் புலவர்கள் வருவார்கள் எல்லோருக்கும் வாரி வழங்குதல் எளிது ஆனால் அவர்களின் தரத்தை உணர்ந்து கொள்ளுதல் கடினம் எனவே புலவர்களிடத்தில் பொது நோக்கை விட்டுவிடுவாயாக அவரவர் தகுதி அறிந்து கொடுப்பாயாக என்பது கருத்து இனி பதவுரை பார்க்கலாம் வேந்தன் அரசன் பொதுநோக்கான் அனைவரையும் ஒரே விதமாக கருதாமல் வரிசையா அவரவர் தகுதிக்கு ஏற்ப நோக்கின் புரிந்து கொள்வானேயானால் அது நோக்கி அத்தகைய பண்பை உணர்ந்து வாழ்வார் அவனை விட்டு விலகாமல் உடனிருப்பவர் பலர் பலராவர் வேந்தன் பொது நோக்கான் வரிசையாக நோக்குவானேயானால் அது நோக்கி பலர் வாழ்வார் அரசன் அனைவரையும் ஒரே விதமாக கருதாமல் அவரவர் தகுதிக்கேற்ப புரிந்து கொள்வானேயானால் அத்தகைய பண்பை உணர்ந்து அவனை விட்டு விலகாமல் உடனிருப்பவர் பலராவர் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின்